சிவமயம் திருச்சிற்றம்பலம் உமாபதி சிவாச்சாரியார் அருளி செய்த கொடி கவி கட்டளை கலித்துறை ஒளிக்கும் கிருழுக்கும் ஒன்றே இடமொன்று மேலேடேலொன்றொழிக்கும் எனினும் ஈருள் அடராதுள்ளுயர்க்குயிராய் தெளிக்கும் அறிவு திகழ்ந்த உளதேனும் திரிமலத்தேம் குளிக்கும் உயிரருள் கூடும் படி கொடி கட்டினேனே பொருளாம் பொருளேது போதேது கண்ணேது இருளாம் வேலி தீரவேது அருளாளா நீ புறவா வையமெல்லாம் நீயறிய கட்டினேன் கோபுரவசற்கொடி வாக்காலும் மிக்க மனத்தாலும் எக்காலும் தாக்காதோணர்வறிய தன்மையனை நோக்கி பிரித்தறிவு தம்மில் பிரியாமை தானே குறி கொம்மருள் நல்க கொடி அஞ்செழுத்தும் எட்டு எழுத்தும் ஆறெழுத்தும் நாலெழுத்தும் பிஞ்செழுத்தும் மேலை பேருவெழுத்தும் நெஞ்செழுத்தி பேசும் எழுத்துடனே பேசாயெழுத்தினையும் கூசாமல் காட்ட